வணக்கம் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இருந்து விஜய் ஆனந்த் நான் உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஜப்பானிய நாட்டுப்புற கதைய சொல்ல போறேன் இந்த கதையினுடைய முடிவுல ஒரு அருமையான ஜப்பானிய வார்த்தைக்கு நீங்க அர்த்தத்தை தெரிஞ்சுக்குவீங்க அந்த வார்த்தை என்னன்னா கூமு அப்படின்னா என்ன அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாமா சரி வாங்க கதைக்குள்ள போகலாம் முன்னொரு காலத்துல ஜப்பானிய நாட்டுல யோசாக்கோ அப்படின்னு ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான் அவன் வந்து ஒரு விவசாயி ஒரு நாள் அவன் வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும் ஒரு பாம்பு ஒரு சிலந்திய பிடிச்சு சாப்பிடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தது யோசாக்கோ அதை பார்த்த உடனே சிலந்தி மீது இறக்கம் ஏற்பட்டு ஒரு தடி எடுத்து அந்த பாம்பை அடிச்சு விரட்டினான் பாம்பு அங்கிருந்து ஓடி போனதும் சிலந்தி வந்து யோசாக்கோ பார்த்து ரொம்ப நன்றி பேருக்கோட தலையை சாச்சி வணக்கம் செலுத்திட்டு அங்கிருந்து மறைஞ்சிருச்சு இது நடந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் யாரோ ஒருத்தர் வந்து யோசாக்கோட வீட்டு கதவை தட்டுனாங்க சத்தத்தை கேட்டு கதவை திறந்த யோசாக்கோ ஆச்சரியப்பட்டான் ஏன்னா அங்க ஒரு அழகான பெண் நின்றுட்டு இருந்தா அந்த பெண் சொன்னா உங்களுக்கு ஆடை நெய்யறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு நல்லா ஆடை நெய்ய தெரியும் நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தா நான் உங்களுக்கு ஆடை நெஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஆடை எப்படி நெய்வாங்கன்னு தெரியும் இல்லையா பருத்தி செடியிலிருந்து பஞ்சு எடுப்பாங்க அதாவது காட்டன் உடைகள் எல்லாம் நெய்வாங்க அந்த பெண் அதுல கை தேர்ந்தவள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தேவையான ஆடைகளை நான் நெய்து தர்றேன் அப்படின்னு சொல்லி யோசாக்கிட்ட சொன்னான் அவனுக்கு உண்மையிலே ஆடை நெய்யறதுக்கு தரியில ஆள் தேவைப்பட்டது ஆடை நெய்யறதுக்கு தரி அப்படின்னு சொல்லி ஒரு இயந்திரம் வச்சிருப்பாங்க அந்த இயந்திரம் அவன் வீட்டுல இருந்தது ஆனா அதை இயக்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது அதனால அவன் சந்தோஷமா அந்த அழகிய இளம் பெண்ண தன்னுடைய வீட்டுல தங்க அனுமதிச்சான் தரி இயந்திரம் இருந்து அரைக்கி அந்த பெண்ணை அழைச்சுக்கிட்டு போய் இங்க நீ வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு தேவையான பருத்தி பஞ்சிகளை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் அப்ப அந்த பொண்ணு சொன்னா எனக்கு யாரும் தொல்லை பண்ணா பிடிக்காது அதனால இந்த கதவை சாத்திட்டு போங்க என்னுடைய அனுமதி இல்லாம கதவை திறந்து நீங்க உள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லவும் யோசாக்காவும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் தன்னுடைய தோட்டத்துல போய் அன்னைக்கு முழுக்க வேலை பார்த்துட்டு சாயந்தரமா திரும்பி வந்த யோசாக்கோ அந்த பெண் இருக்கக்கூடிய அறையின் கதவை தட்டவும் அந்த பெண் கதவை திறந்தா அப்போ எவ்ளோ ஆடைகள் நெய்திருக்கிறா அப்படின்னு பார்த்த யோசாக்கோ மிரண்டு போயிட்டான் ஏன்னா ஒரு டஜன் ஆடைகளுக்கு மேல அவன் நெய்து வைத்திருந்தா உன்னால எப்படி இவ்வளவு வேகமா ஆடைகள் நெய்ய முடிஞ்சது யாராலையும் ஒரு ஒரே நாள்ல இவ்வளவு ஆடைகள் நெய்ய முடியாது அப்படின்னு ஆச்சரியப்பட்டான் ஆச்சரியப்பட்டதோட நிக்காம அந்த பொண்ணுகிட்டயே அத பத்தி கேட்டான் அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொன்னான் அப்படின்னா நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எங்கிட்ட கேட்க கூடாது உங்களுக்கு நான் வேலை செய்யறது திருப்தி இல்லைன்னா சொல்லுங்க நான் இன்னும் வந்து சிறப்பா செஞ்சு தரேன் ஆனா நான் எப்படி இவ்வளவு வேகமா வேலை செய்யறேன் அப்படின்னு எல்லாம் நீங்க என்ன கேட்க கூடாது இன்னும் சொல்ல போனா என்னுடைய அனுமதி இல்லாம இந்த அறைக்குள்ள நீங்க வரவே கூடாது அப்படின்னு சொல்லவும் யோசாக்காவும் என்ன யோசிச்சான்னா நமக்கு எதுக்கு வம்பு அந்த பொண்ணு வந்து நல்லா வேலை பாக்குறா நமக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்கறா அவள் எப்படி செஞ்சா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டான் மறுநாளே அவள் நெய்த ஆடைகளை எல்லாம் எடுத்து கொண்டு போய் சந்தையில விற்க போன அவனுக்கு இன்னும் அதிகமான ஆச்சரியம் காத்திருந்தது தரமான அந்த ஆடைகளை நிறைய காசு கொடுத்து எல்லாரும் வாங்கிட்டு போனாங்க இதை பார்த்த யோசாக்கோ இந்த பொண்ணு எப்படிதான் இதெல்லாம் செய்யறா அப்படின்னு நம்ம பார்க்கணுன்ற ஆர்வம் அவனுக்கு அதிகமாயிடுச்சு அதனால அந்த பொண்ணுக்கே தெரியாம அவள் ஆடை நெய்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தறி இயந்திரம் இருக்கக்கூடிய அறைக்குள்ள ஜன்னல திறந்துகிட்டு எட்டி பார்த்தான் எட்டி பார்த்த யோசாக்கோவுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது அங்கே அந்த பெண்ணுக்கு பதிலாக ஒரு பெரிய சிலந்தி வந்து துணி நெய்து கொண்டு இருந்தது அந்த சிலந்தி என்ன பண்ணுச்சுனா பருத்தி பஞ்ச விழுங்கி அதை நூலாக்கி அதுக்கப்புறம் அந்த நூலை வந்து வெளியில் இழுத்து அந்த தறி இயந்திரத்தில் கொடுத்து அழகான ஆடுகளாக நெய்து கொண்டு இருந்தது வேலைகள் வந்து ரொம்ப வேகமாக மழைமலன்னு நடந்துட்டு இருந்தது இதை பார்த்த யோசாக்க வந்து ஆச்சரியப்பட்டான் இந்த சிலந்தியை ஊத்து பார்த்தப்போ அவனுக்கு என்ன தோணுச்சுனா ஓஹோ அன்னைக்கு தோட்டத்தில் பாம்பு விழுங்க இருந்த ஒரு சிலந்தியை நம்ம காப்பாற்றினோம் இல்லையா அந்த சிலந்தி நமக்கு கைமாறு செய்கிறதுக்காக திரும்ப வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டான் கைமாறுனா செய்த உதவிக்கு திரும்ப உதவி செய்யறதுக்கு பேர் தான் கைமாறு அந்த மாதிரி இந்த சிலந்தி வந்து நமக்கு கைமாறு செய்யறதுக்காக ஒரு பெண் உருவத்துல வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு யோசாக்கோ நிம்மதியா அங்க இருந்து போயிட்டான் மறுநாள் காலையில அதிகாலையிலேயே யோசாக்கோ நகருக்கு போய் பெருமளவுல பஞ்சை வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு வரும்போது தலைப்பின் மிகுதியால் ஒரு மரத்தடியில அந்த பஞ்சு மூட்டையை வச்சுட்டு படுத்து தூங்கிட்டான் அப்போ அந்த சிலந்திய கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாப்பிட வந்த அந்த பாம்பு அங்க வந்தது அந்த பாம்பு அந்த பஞ்சு மூட்டைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குச்சு தூங்கி எழுந்த யோசாக்கோ இத பத்தி எதுவும் தெரியாம அந்த பஞ்சு மூட்டையை தூக்கிட்டு வீடு நோக்கி நடக்க ஆரம்பிச்சான் அளவுக்கு அதிகமா பஞ்சு வந்ததை பார்த்த அந்த பொண்ணு ரொம்ப மகிழ்ந்து போனா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அந்த பஞ்சு மூட்டையை தூக்கிட்டு அந்த அரைக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டான் அரைக்குள்ள போனதும் வழக்கம் போல சிலந்தியா மாறி அந்த பெண் பருத்தி பஞ்ச விழுங்கி அதை நூலா நூற்று அதுக்கப்புறம் ஆடைகளை நெய்ய ஆரம்பித்தா மழை வேலை நடந்துட்டே இருந்தது திடீர்னு அந்த பஞ்சு மூட்டை இருந்த சாக்கு பைக்குள்ள இருந்து அந்த பாம்பு வெளியே வந்துச்சு பாம்பை பார்த்ததும் சிலந்தி பயந்து போய் என்ன பண்றதுன்னு தெரியாம ஜன்னலுக்கு வெளியில குதிச்சு ஓட ஆரம்பிச்சது பாம்பு விடாம சிலந்திய துரத்திக்கிட்டே வந்தது சிலந்தி வேகமா யோசாக்கோட வீட்டை விட்டு வெளியில ஓட ஆரம்பிச்சது பாம்பு துரத்திக்கிட்டு வரவும் அப்போ மேல இருந்த சூரியன் இதை பார்த்தது சூரியனுக்கு வந்து ஆரம்பத்துல சிலந்திய பாம்பு முழுங்க வந்தது அப்ப யோசாக்கோ காப்பாத்துனது எல்லாமே தெரியும் சூரியனுக்கு அந்த சூரியன் என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னுடைய ஒலிக்கற்றை ஒன்றை அனுப்பி கன்னிமைக்கும் நேரத்துல சிலந்திய தூக்கி வானத்துக்கு கொண்டு போயிடுச்சு ஒலிக்கற்றைனா தெரியும் சூரிய கதிர்கள் பாம்பால ஒன்னு பண்ண முடியல அது அங்கிருந்து போயிடுச்சு தனக்கு உதவி செய்த சூரியனுக்கு நன்றி கடன் பட்ட சிலந்தி கைமாறு செய்ய என்ன பண்ணுச்சு அப்படின்னா தன்னுடைய வாய்க்குல இருந்த பஞ்சுகளை எல்லாம் வெளியில கொண்டு வந்து அப்படியே அழகான ஒரு மெத்தை போல அந்த வானம் முழுக்க பறக்க விட்டது அதுதான் இன்னைக்கு மேகமா சுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்த ஜப்பானிய கதை சொல்லுது இந்த மேகங்களை பார்த்த மக்கள் அவை பஞ்சு போல மென்மையாகவும் அழகாகவும் இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டாங்க அதனாலதான் ஜப்பானிய மக்கள் சிலந்தியையும் மேகத்தையும் கூமோ அப்படின்னு கூப்பிடுறாங்க கூமோ அப்படின்னா சிலந்தி அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு மேகம் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு ஜப்பானிய மொழியில எவ்வளவு அழகான கற்பனை இல்லையா மேகம் வந்து எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும் இருந்தாலும் இந்த நாட்டுப்புற கதையில சொல்லப்பட்டது இன்னுமே ரொம்ப சுவாரசியமா இருக்கு இல்லையா